ஸ்ரீ திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளிய போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய்போற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய்ப் போற்றி ஊற்றாகி உள்ளேயொழித்தாய்போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகியங்கே அமர்ந்தாய்போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய்ப் போற்றி காற்றாகியங்கும் கலந்தாய்ப் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடுகந்தாய்போற்றி பிறவியறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார்புற மூன்று மெய்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாகநாகமசைத்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மறுவார்ப்புற மூன்றுமைய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகியன்னைப் படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய்ப் போற்றி கருவாகியோடு முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேனத்தை வார்த்தளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தீயாடல் உகந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையுமில்லாய்போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய்ச் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய்பார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவமறுப்பாய் போற்றி எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய்ப் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையாதுயிராயிருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்காயிரைவா போற்றி உமைபாகமாகத் தணைத்தாய் போற்றி ஊழியேழான ஒருவா போற்றி மையா வரு்சமார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமயாகி நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மூவாய்ப் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி நீள அகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்றறியாமை நின்றாய்போற்றி கொடியவன் கூற்றமுதைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாதுரங்காதிருந்தாய் போற்றி ஓதாதே வேதமுணர்ந்தாய்போற்றி எண்ணா இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பண்ணாரிசையின் சொற்கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாயுலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பொறையுடைய பூமி நீரானாய் போற்றி பூதப்படையாள் புனிதா போற்றி நிறையுடைய நெஞ்சி நிடையாய் போற்றி நீங்காதென் உள்ளத்திருந்தாய்ப் போற்றி மறையுடைய வேதம் விருத்தாய் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய கண்ட முடையாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி முன்பாகி நின்ற முதலே போற்றி மூவாதமேனிமுக்கண்ணா போற்றி அன்பாகி நின்றார்கணியாய் போற்றி சென்னி சடையாய் போற்றி என்பாகமெங்கும் அணிந்தாய்ப் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி கண்பாவி நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மாலை எழுந்த மதியே போற்றி மன்னி என் சிந்தை இருந்தாய்ப் போற்றி மேலை வினைகள் அறுப்பாய்ப் போற்றி மேலாடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெளிவே போற்றி அடியார்கட்காரமுதமானாய் போற்றி காலை முளைத்த கதிரே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உடலின் வினைகள் போற்றி உள்ள வீசும் பிரானே போற்றி படரும் சடைமேல் மதியாய் போற்றி பல்கணக்கூத்தப் பிரானே போற்றி சுடரில் திகழ்கின்ற ஜோதி போற்றி தோன்றியன் உள்ளத்திருந்தாய் போற்றி கடலில் ஒளியாய முத்தே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மை சேர்ந்த கண்டமுடையாய் போற்றி மாலுக்கும் ஓராழியந்தாய் போற்றி பொய்ச்சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி போகாதென் உள்ளத்திருந்தாய்ப் போற்றி மெய்சேரப்பால்வண்ணீராடி போற்றி மிக்கார்களேத்தும் விளக்கே போற்றி கைசேரனேந்தியாடி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றீ ஆரேறு சென்னி போற்றி அடியார்கள் காரமுதாய் நின்றாய் போற்றி நீரேறு மேனியுடையாய் போற்றி நீங்காதன் உள்ளத்திருந்தாய் போற்றி கூரேறு மங்கை மழுவா போற்றி கொள்ளுங் கிழமை ஏழானாய்போற்றி காரேறு கண்டமிடற்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அண்டமேழன்று கடந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய்ப் போற்றி பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி பாரோர் விண்ணே தப்படுவாய்ப் போற்றி தொண்டர் பரவும் இடற்றாய்ப் போற்றி தொழில் நோக்கியாழும் சுடரே போற்றி கண்டங்கறுக்கவும் வல்லாய்போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பெருகி அலைக்கின்றவாரே போற்றி பேரா நோய்பேர விடுப்பாய்ப் போற்றி உருகி நினைவார்த்தம் உள்ளாய்ப் போற்றி ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி அருகி மிளர்கின்ற பொன்னே போற்றி யாரு மிகழப்படாதாய்போற்றி கருகிப் பொழிந்தோடு நீரே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி செய்ய மலர் மேலான் கண்ணன் போற்றி தேடி உணராமை நின்றாய்ப் போற்றி பொய்யானஞ்சுண்ட பொறையே போற்றி பொருளாக வெண்ணையாட்கொண்டாய் போற்றி மெய்யாகவானஞ்சுகந்தாய் போற்றி மிக்கார்களேத்தும் குணத்தாய்போற்றி கையானைமெய்தோல் உரித்தாய்போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மேல் வைத்தவானோர் பெருமான் போற்றி மேலாடு புற மூன்று மெய்தாய் போற்றி சீலத்தான் தென்னிலங்கை மன்னன் போற்றி சிலையெடுக்க வாயலற வைத்தாய் போற்றி கோலத்தார் குறைவில்லான் தன்னை அன்று கொடிதாகக் காய்ந்த குழகா போற்றி காலத்தார் காலனையும் காய்ந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பாட்டான நல்ல தொடடையாய் போற்றி பரிசை அறியாமை நின்றாய்ப் போற்றி சூட்டான திங்கள் முடியாய் போற்றி தூமாலை மத்தமணிந்தாய் போற்றி காட்டானதஞ்சும் அமர்ந்தாய் போற்றி அடங்கார் புறமெறிய நக்காய் போற்றி காட்டானை மெய்த்தோல் உரித்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அதிராவினைகள் அறுப்பாய் போற்றி ஆலநிழற்கீழமர்ந்தாய் போற்றி சதுரா சதுரக்குழையாய் போற்றி சாம்பர்மை பூசும் தலைவா போற்றி உலகம் அமைப்பாய் போற்றி என்று மீளாவருள் செய்வாய் போற்றி கதிரார் கதிர்கோர் கண்ணே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி செய்யாய்கரியாய் வெளியாய் போற்றி செல்லாத செல்வமுடையாய் போற்றி ஐயாய் பெரியாய் சிறியாய் போற்றி ஆகாச வண்ணமுடையாய்போற்றி வொய்தனியாயணியாய் போற்றி வேளாத வேள்வியுடையாய் போற்றி கையார் தழலார் விடங்கா போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஆட்சி உலகையுடையாய் போற்றி அடியார் கமுதலாம் ஈவாய் போற்றி சூட்சி சிறிதுமிலாதாய் போற்றி சூழ்ந்த கடல் நஞ்சமுண்டாய் போற்றி மாட்சி பெரிது உடையாய் போற்றி மன்னியன் சிந்தை மகிழ்ந்தாய்ப் போற்றி காட்சி பெரிதும் மரியாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றீ முன்னியா நின்ற முதல்வா போற்றி மூவாதமேனி உடையாய் போற்றி எண்ணியாயந்தை பிரானே போற்றி ஏழின் இசையே யுகப்பாய் போற்றி மன்னிய மங்கை மணாளா போற்றி மந்திரமும் தந்திரமுமானாய்ப் போற்றி கன்னியார் கங்கை தலைவா போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உரியாய் உலகினுக்கெல்லாம் போற்றி உணர்வெண்ணு மூர்வதுடையாய் போற்றி எரியாய தெய்வச் சுடரே போற்றி ஏக்கமா முண்டியுடையாய் போற்றி அரியாயமரகக்கெல்லாம் போற்றி அறிவே அடக்கமுடையாய் போற்றி கரியானுக் காழியன்றீந்தாய்ப் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி எண்மேலும் எண்ணமுடையாய்போற்றி ஏறறிய வேறும் குணத்தாய்ப் போற்றி பண்மேலே பாவித்திருந்தாய்ப் போற்றி பண்ணொடியாள் வீணை பயின்றாய் போற்றி விண்மேலும் மேலும் நிமிர்ந்தாய் போற்றி மேலார் மேலார்கண் மேலார்கண் மேலாய் போற்றி கண்மேலும் கண்ணொன்றுடையாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி முடியார் சடையின் மதியாய் போற்றி முழு நீரு சந்நித்த மூர்த்தி போற்றி துடியாரிடையுமையாள் பங்கா போற்றி சோதித்தார் காணாமை நின்றாய்ப் போற்றி அடிமை அறிவாய் போற்றி அமரர் பதியாழ வைத்தாய் போற்றி கடியார்ப்புற மூன்றுமெய்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி போற்றிசைத்துன்னடி பரவ நின்றாய் போற்றி புண்ணியனே நன்னலரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி எண்ணாயிர நூறு பெயராய்போற்றி நாற்றிக்கும் விளக்காயநாத போற்றி நான் முகர்க்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றி திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றீ திருச்சிற்றம்பலம்